ஓம் பிரிஜாத்தய தோத்தவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமணோஹி பிரதி அமிர்த சுகசியை காசோகத்துக்கு அர்த்தம் நேத்திகே சொல்ல தொடங்கிவிட்டேன் ஈஸ்வர்த்தியானது ஜீஸ்வர ஐக்கிய ஜானத்தை கொடுக்கிறது நான் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்கிறான் மித்யாபூதமான ஜீவன் தேகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தியமான பரமாத்மா அதுதான் இங்கே அர்த்தம் ஆகவே அகம் பிரத்யேகாத்மா அஸ்மி அமிர்தஸ்ய அழியாத அவ்யசிய மாறாத சாஸ்வதஸ்ய அப்படின்னா என்றும் இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக தர்மசிய ஞானயோக தர்ம பிராபியசிய ஞானயோகம் என்கின்ற தர்மத்தினால் அடையப்படுகின்ற சுகசிய ஆனந்த ரூபஸ்ய ஐகாந்திக மாறாத ஆனந்தம் துன்பம் கலவாத பேரின்பம் அப்பேர்பட்ட பிரம்மஸ்வரூபமாக பிரத்யேக ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அப்பேற்பட்ட நான் பிரம்மத்தினுடைய ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் பிரம்மனா பிரதிஷ்டா அகம் ஆஹ பரமாத்மாவினுடைய இருப்பாக நான் இருக்கிறேன்னு உணர்ந்து கொள்றான் அதுதான் பிரம்ம பவனம் ரொம்ப அழகாக சொல்றார் அமிர்தாதிவபாவஸ் அமிர்தசியச்சு சொன்னார் இல்லையா அமிர்தாதிவபாவஸ் பரமாத்மனஹா பிரத்யகாத்மா பிரதிஷ்டா சமய ஞானேன பரமாத்மயத்தையா நிச்சீயத்தே தத் ஏதத்து இது உக்தம் பிரம்மபூயாய கல்பத்தை இது உக்தம் ஆகவே அமிர்தாதிஸ்வபாவமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய பிரதிஷ்டையா நான் இருக்கிறேன் என்று ஒருவன் சமய ஞானத்தினால் தன்னை பரமாத்மாவாக உணர்ந்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பரம தாத்பரியம் ஆதிசங்கரர் உபதேசம் இந்த அர்த்த எடுத்துக்கொள்கிறோம் சில ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் ஹிரண்ய கர்ப்பனுடைய பிரதிஷ்டையா இருக்கிற பரிபூர்ண பிரம்மன் சொல்லி ஆனால் ஆதிசங்கரருடைய அர்த்தத்தை தான் நாம் எடுத்துக்கணும் அகம் பிரம்மனஹா பிரதிஷ்டாஸ்மி அகம்னா இங்கே வந்து ஜீவனாக தோன்றுகின்ற உண்மையில் ஜீவன் இல்லாத சுத்த சைதன்யமான என்னிடத்தில் பரமாத்மா பிரதிஷ்டையாக இருக்கிறார் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார் மெய்பொருள் என் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது எனவே பக்தி யோகத்தினால் தன்னை மெய்ப்பொருளின் ஸ்வரூபமாகவே இறைவனுடைய ஸ்வரூபமாகவே உணர்ந்து கொள்ளுகிறான் இதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது இந்த பூர்த்தி வாக்கியத்தை இப்ப படிக்கிறேன் முதல்ல இந்த ஸ்லோகத்தை இன்னொருத்த நான் சொல்லிவிடுறேன் பிரம்மணோஹிப் பிரதிஷ்டம் அமிர்தஸ்யாவிய சாஸ்வத சர்மஸ்ய इति भगवत विद्यायां சுகசியை காலோகா பார்ட்டோ பூர்வம் பாக்கோமிப்பீமீத்தசு உபனவிஜுனோ நாமோய்ஷம இந்த அத்தியாயத்தை நாம் பூர்த்தி பண்ணுகிறோம் பதினாலாவது அத்தியாயம் குணத்திரய விபாக என்கிற அத்தியாயம் மூன்று குணங்களை பகுத்தறிந்தோம் சகுண நிற்குண விவேகம் பண்ணினோம் குணா தீதனுடைய லட்சணங்களையெல்லாம் தெரிந்து கொண்டோம் இப்பேற்பட்ட இந்த அத்தியாயத்தை நாம் படிக்கும் பொழுது ஸ்லோகத்தை உச்சரிக்கும் பொழுதோ அர்த்தம் தெரிந்து கொள்ளும் பொழுதோ ஏற்பட்ட சொற்குற்றம் பொருட்குற்றம் இவைகளை இறைவன் நீக்கி நமக்கு தெளிவான அறிவை நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தில் உபநிஷத்துக்களையெல்லாம் தெளிவாக விளக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் பிரம்ம வித்தியிலும் பிரம்ம வித்தியையும் மனதை பக்குவப்படுத்துவதற்கான உபதேசிக்கின்ற இந்த ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனர்களுடைய தெய்வீக உரையாடலில் குணத்திரய விபாக யோகம் என்ற பெயருடைய பதினான்காவது அத்தியாயம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடியிலே இந்த அத்தியாயத்தை நாம் சமர்ப்பித்து புண்ணிய எல்லாம் கடந்த ஞானத்தை பெற்று உணர்வோம் ஆக எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது